கூறியதாவது எங்களுடைய பள்ளிவாசலுக்கு மாலிக் பின் அவர்கள் வந்து இப்போது நான் துழ விரும்பாவிட்டாலும் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களை எவ்வாறு துழ கண்டேனோ அவ்வாறு உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகிறேன் என்று கூறிவிட்டு எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் நான் அபோ கெலாஃபாவிடம் அவரது தொழுகை எவ்வாறு இருந்தது என்று கேட்டேன் அதற்கு என்ற இந்த அந்த தொழுது போன்றுினார்கள்றுவார் முதல் ரகத்திலிருந்து இரண்டாவது ரகாத்திற்காக சுதிலிருந்து எழும்போது இருப்பில் அமர்ந்து பின்னர் நிலைக்கு வருவார் என அய்யூப் கூறினார்